இது ஒலிபீடியாவில் பதிவு செய்யப்பட்டது யாவரும் பகிரக்கூடிய படைப்பாக்க பொது உரிமத்தின் கீழ் வெளியிடப்படுகிறது கட்டற்ற கலைக்களஞ்சியமான விக்கிபீடியாவில் இருந்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டு மார்ச் பதினான்கு அன்று பிறந்த சர்மிழா என்பவர் மணிப்பூரின் இரும்பு மங்கை என அழைக்கப்படுபவராவார் இவரை அவரது வட்டார மொழி மக்கள் மெங்மூபி என அழைக்கின்றனர் மணிப்பூரில் நடந்த வன்முறைகளுக்கும் மற்றும் பிற வடகிழக்கு பகுதிகளில் அதன் விளைவுகளுக்கும் காரணமான ஆயுதப்படை சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து இந்திய அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் என்று கூறி இரண்டாயிரம் ஆம் ஆண்டு நவம்பர் 2 அன்றிலிருந்து இவர் உண்ணாநிலை போராட்டம் இருந்து வந்தார் இது ஐநூறு வாரங்களுக்கும் மேல் தொடர்ந்து வருகிறது இதுவே உலகின் நீண்ட உண்ணா போராட்டமாகும் ஆகஸ்ட் ஒன்பது இரண்டாயிரத்து பதினாறு அன்று தனது பதினாறு ஆண்டுகால உண்ணா நிலை போராட்டத்தை முடித்து கொண்டார் மேலும் மணிப்பூர் முதல்வர் ஓக்ரம் இபோபி சிங்கிற்கு எதிராக தாம் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அறிவித்தார் நவம்பர் இரண்டு இரண்டாயிரம் அன்று மணிப்பூரின் இம்பால் பள்ளத்தாக்கில் உள்ள என்ற இந்திய அசாம் துணைப்படையான ஒன்றில் நின்றிருந்த பத்து குடிமக்கள் சுடப்பட்டு பின்னாளில் மலோம் படுகொலை என மனித உரிமை தன்னார்வலர்களால் குறிப்பிடப்படுகின்றது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டு ஆம் ஆண்டின் தேசிய சிறார் வீரதீர விருது பெற்ற பதினெட்டு வயது சினம் சந்திரமணி மற்றும் அறுபத்தி இரண்டு வயதுடைய பெண்மணி லைவ்சங்கம் இபெடோமி உட்பட கொலையுண்டவர்களின் படங்களை உள்ளூர் நாளேடுகள் விவரமாக பதிப்பித்திருந்தன நான்காம் நிலை கால்நடை ஊழியர் ஒருவரின் மகளான இருபத்தி வயது சர்மிளா இந்த படுகொலைக்கு எதிராக உணவு மற்றும் நீர் உண்ணா போராட்டத்தை மேற்கொண்டார் அவரது உடன்பிறப்பு இரோம் சிங்கஜித் சிங்கின் கூற்றுப்படி சிறுவயது முதலே வியாழக்கிழமைகளில் உண்ணாதிருக்கும் விரதத்தை கடைபிடிக்கும் சர்மிளா கொலை நிகழ்ந்த நாள் வியாழக்கிழமையாக அமைந்திருந்த காரணத்தால் தனது உண்ணாநிலையை அப்படியே தொடர்ந்தார் அவர் உண்ணாநிலை போராட்டத்தை துவங்கிய நாள் நவம்பர் நான்கு என்றும் அதற்கு முந்தைய நாள் தனது இரவு உணவை முடித்து கொண்டு அன்னையின் கால்களில் விழுந்து வணங்கி அனுமதி பெற்றதாகவும் சில குறிப்புகள் தெரிவிக்கின்றன போராளி என ஐயும் எவரையும் காலவரை காலவரையின்றி காவலில் வைக்க அதிகாரம் வழங்கும் ஆயுதப்படைகள் சிறப்பு அதிகாரங்கள் சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி பெற வேண்டும் என்பதே இவரது முதன்மையான கோரிக்கையாகும் சித்திரவதை வலிய காணாமல் போவது நீதித்துறை தண்டனைகள் போன்றவற்றிற்கு இந்த சட்டமே காரணமாக மனித உரிமை தன்னார்வலர்களும் எதிர்கட்சிகளும் குற்றம் சாட்டுகின்றன உன்னானிலை போராட்டம் துவங்கிய மூன்றாம் நாளே சர்மிழா தற்கொலை எய்து கொள்ள முயன்றதாக காவல்துறையால் கைது செய்யப்பட்டு பின்னர் நீதித்துறை காவலில் வைக்கப்பட்டார் அவரது உடல்நிலை மிகவும் மோசமடைந்ததால் காவல்துறையினர் அவருக்கு வலுக்கட்டாயமாக மூக்கு குளாய் வழியை உணவு வழங்க துவங்கினர் இந்திய குற்றவியல் சட்டத்தின்படி தற்கொலைக்கு முயலும் ஒருவரை ஓராண்டுக்கே சிறையில் அடைக்க முடியும் என்பதால் அன்றிலிருந்து இரோம் சர்மிழா ஒவ்வொரு ஆண்டும் விடுதலை செய்யப்பட்டு மீண்டும் கைது செய்யப்பட்டு காவலில் வைக்கப்படுகிறார் மக்கள் மீளெழுச்சியும் நீதியும் இணைந்து என்னும் அரசியல் கட்சியை 18 அக்டோபர் இரண்டாயிரத்து பதினாறு சர்மிலா அவர்களால் நிறுவப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழு அன்று நடக்கும் தேர்தலில் வைரோம் சர்மிளா மணிப்பூர் முதல்வர் உக்ரோம் இபோபி சிங்கை எதிர்த்து தொகுதியில் போட்டியிடுகிறார் இத்தேர்தல் முடிந்ததும் திருமணம் செய்து கொள்ள போவதாக எதிர்த்து தொகுதியில் பெற்று தோல்வி அடைந்தார் மேலும் அரசியலில் இருந்தும் விலக போவதாக அறிவித்தார் ஆயுதப்படை சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி எட்டு வை எதிர்ப்பதாகவும் மட்டுமே மாற்றியுள்ளதாகவும் கூறினார்